வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகிர்த்தனாம் மன்னிப்பது மனிதனின் உயர்ந்த பண்பாகும் ஆம் மன்னிப்பது மனிதனின் உயர்ந்த பண்பாகும் என்கிறார் ஷேக்ஸ்பியர் நன்றி வணக்கம்